நாட்டின் அவர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமேலும் நம்ம இன்னைக்கு செய்யப்போகுது காஞ்சிபுரம் இட்லி செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி முக்கால் கப் புருங்கலாசி முக்கால் கப் உளுந்து முக்கால் கப் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப மிளகுத்தூள் முக்கா ஸ்பூன் சிறகுத்தூள் முக்கா ஸ்பூன் சுக்குத்தூள் முக்கா ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிது அளவு நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல பச்சரிசி புருங்கரிசி உளுந்து வெந்தயம் அதெல்லாம் நல்ல ஊற வச்சுட்டு நைட்டே அரைச்சிட்டு நல்லா அது கூட மிளகுத்தூள் சீரகுத்தூள் சுக்குத்தூள் எல்லாம் நல்லா அதுலேயே கலந்து வச்சினோம் ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு நல்லா நைட்டே கலந்து வச்சனும் அது வெயிட்டு மணி நேரம் புளிக்கட்டும் அது காலையில் எடுத்து அதில் வந்து முந்திரி தேவையானால ஊப்போட்டுக்கலாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் முந்திரி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்திரி கலந்துட்டு பச்ச மிளகா அதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி கருவேப்பிலையும் ஃபைனாக சாப் பண்ணி அதில் கலந்து விட்ருவோம் கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் அந்த மாவில் கலந்துடணும் நல்லா கலந்துவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு இந்த தாளித்து அதை எடுத்து அந்த மாவில் கலந்துடணும் கலந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை தண்ணி கொதிச்சு வந்ததும் அந்த டம்ளர்லலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு டம்ளரில் இந்த மாவை கொட்டி இந்த குக்கரில் வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேக வச்சு ஸ்டீம்ல வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காஞ்சிபுரம் இட்லி தயார் எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்